அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் வாயிலாக செயல்நலத்தின் கீழ் வினை தூய்மை அதிகாரத்தை ஓரளவு ஆராய்ந்து அறிந்து நிறைவு செய்திருக்கிறோம் தாம் செய்கின்ற செயல் குற்றமற்றது என ஆராய்ந்து செயலாற்றுவது வினை தூய்மை அமைச்சன் தான் ஆற்றும் செயலில் தடை ஏற்படாமலும் கெட்டவை கலவாமலும் செய்வதே வினை என்று பார்த்தோம் இனி இந்த அதிகாரத்தின் சாரத்தை பார்ப்போம் முதல் குரட்பா துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் எல்லாம் தரும் ஒருவனுக்கு துணை புரிபவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அது அவனுக்கு செல்வச் சிறப்பை மட்டும் கொடுக்கும் ஆனால் செய்யும் செயல் நல்லனவாக இருந்தால் அது அவன் விரும்பிய இம்மை மறுமை பயன் எல்லாவற்றையும் கொடுக்கும் துணை நலத்தினும் வினை நலம் சிறந்தது என்பது கருத்து இரண்டாவது குரட்பா என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை தனக்கும் தனது தலைவனுக்கும் இம்மையில் புகழையும் மறுமையில் புண்ணியத்தையும் தராத செயல்களை எக்காலத்திலும் ஓர் அமைச்சன் செய்யாமல் விட்டு ஒழித்துவிட வேண்டும்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 இடுக்கண்படினும் இழிவந்த செய்யார் நெடுக்கற்ற காட்சியவர் உறுதியான உள்ளம் கொண்ட தெளிவான அறிவினை உடையவர்கள் தாம் துன்பத்திலேயே மூழ்க நேர்ந்தாலும் கூட அதை நீக்கும் பொருட்டு இழிவான செயல் ஒன்றையும் செய்ய உறுதியான உள்ளமும் தெளிவான அறிவும் உடையோர் எத்துன்பம் வரினும் இழி செய்யார் என்பது கருத்து ஐந்தாவது குரட்பா எற்று என்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்ற அன்ன செய்யாமை தான் இந்த செயலை விட்டேனே என்று பின்னால் வருந்த கூடிய செயல்களை ஒருபொழுதும் செய்யாதிருக்க வேண்டும் ஒருவேளை தவறாக அப்படி செய்ய நேர்ந்தாலும் அதற்கு பிறகு அதை நினைத்து வருந்தாமல் மீண்டும் அச்செயலை செய்யாமல் இருத்தல் நலமுடையதாகும் பின்னால் வருத்தத்தை தரக்கூடிய செயல்களை செய்யாதிருக்க வேண்டும் என்பது கருத்து முதல் குரட்பா முதல் ஐந்தாவது குரட்பா வரை பாவமும் பழியும் பயக்கும் செயல்களை செய்யக்கூடாது என்பது நன்கு உணரும் வண்ணம் உபதேசிக்கப்பட்டது ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்ய சான்றோர் பழிக்கும் வினை இது ஆறாவது குரட்பா தனது வறுமையின் காரணமாக தன்னை பெற்ற தாயினுடைய பசியைக் கண்டு வருந்தும் சூழ்நிலை ஒருவனுக்கு ஏற்பட்டாலும் அத்தாய்க்கு உணவு கொடுக்கும் பொருட்டு அறிவிச்சிறந்த நல்லோர் பழிக்கக்கூடிய தீய செயல்களை அவன் செய்யாமல் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தீய செயல்களை செய்யக்கூடாது என்பதே கருத்து ஏழாவது குரட்பா பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குறவே தலை சான்றோர்களின் பழியை ஏற்றுக்கொண்டு இழிவான செயல்களை செய்வதனால் பெரும் செல்வத்தை காட்டிலும் பெரும் வறுமையாக இருந்தாலும் அது உயர்வானதே ஆகும் நற்செயலால் வறுமை வந்தாலும் அது உயர்வை தரும் என்பது கருத்து எட்டாவது குரட்பா கடிந்த கடந்து ஓரார் செய்தார்க்கு அவைதான் முடிந்தாலும் பீழை தரும் பழி ஏற்படும் செயல்கள் என்று அறநூல்களால் கண்டித்து விலக்கப்பட்ட செயல்களை தாமும் அதை கண்டித்து விலக்கி விடாமல் பொருளுக்காக வேண்டி செய்பவர்களுக்கு அச்செயல்கள் தீயவை என்பதால் முடிவு பெறாது ஒருவேளை முடிவு பெற்றாலும் அச்செயல்களால் துன்பமே உண்டாகும் தீய செயல்களின் முடிவு துன்பமே என்பது கருத்து ஒன்பதாவது குரட்பா அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை பிறரை துன்புறுத்தி அழவைத்து பறித்த செல்வங்கள் எல்லாம் பறித்தவனை அழவைத்து அழிந்து போகும் ஆனால் நல் வழிகளில் வந்த செல்வங்களை ஒருவேளை இழந்துவிட நேர்ந்தாலும் அது பிற்காலத்தில் அவனிடம் வந்து சேர்ந்து பலனளிக்கும் நற்செயலினால் மட்டுமே பொருளை ஈட்ட வேண்டும் என்பது கருத்து பத்தாவது குரட்பா சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல் பசுமண் கலத்துள் நீர் பெய்து இரி இயற்று தீய தொழில்களால் பொருளை சம்பாதித்து பாதுகாப்பது என்பது பச்சை மண் பாத்திரத்தில் நீரை ஊற்றி பாதுகாப்பதை போன்றது தீய தொழிலினால் சேரும் செல்வம் சென்றுவிடும் என்பது கருத்து ஏழு முதல் பத்து வரை உள்ள குரட்பாக்களில் தீய செயல்களை ஆற்றக்கூடாது என்பதற்கான காரணங்கள் உணர்த்தப்பட்டுள்ளன இவ் அதிகாரத்தின் குரட்பாக்களின் பொருளை மேலும் சுருக்கமாக பார்ப்போம் ஒன்று நல்ல தொழிலை உடையவன் எல்லா நலன்களையும் அடைவான் இரண்டு புகழ் அறங்களை தராத செயல்களை யாண்டும் செய்யலாகாது மூன்று பொருள் வருவதாயினும் புகழ்கிட வருமாயின் அத்தொழிலை அறவே ஒழித்து விடுக நான்கு அல்லல் உரினும் நல்லவர் பொல்லாத தொழிலை செய்ய மாட்டார் ஐந்து தான் பின்னால் வருத்தப்படுவதற்குரிய செயல்களை செய்யலாகாது ஆறு தன் தாய் பசியால் அழுதாலும் தீய செயலை செய்யக்கூடாது ஏழு பழி தொழிலை செய்து செல்வம் பெறுவதை காட்டிலும் அதனை செய்யாமல் அனுபவிக்கும் வறுமையே சிறந்தது எட்டு தீய தொழிலை துணிந்து முடித்தாலும் அதனால் தீமையே உண்டாம் ஒன்பது பிறரை அழச் செய்து ஒருவன் பொருள் ஈட்டினால் அப்பொருள் அவனைப் பின்பு அழ வைத்து விடும் பத்து அல்லல் வினையால் பொருளை சேர்த்தவன் அதனோடு ஒருங்கே அழிந்து போவான் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து